ஒன்று அணியில்லாக உங்களுக்கு அறிவிக்க முடியாத நபி மொழி ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கப் போகிறேன் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாக அழைகொண்டு செல்லும் அவர்கள் கூற கேட்டிருக்கிறேன் கல்வி குறைந்து போய் விடுவதும் அறியாமை வெளிப்படுவதும் வெளிப்படையாய் விபச்சாரம் நடப்பதும் ஐம்பது பெண்களுக்கு அவர்களை நிர்வகிக்கும் ஒரே ஆண் என்ற நிலைமை வரும் அளவுக்கு பெண்கள் மிகுதியாவதும் ஆண்கள் குறைந்து விடுவதும் மருமை நாளின் சில அடையாளங்களாகும்